வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் அயனைச் சிறை நீக்கு படலம் ஆலம் ஆம்மிடற்று அண்ணல் சேயித்திறமளப்பில் காலம் யாவையும் அழித்தனன் இருத்தலும் கரியோன் நாலு மாமுகன் உவலகம் நீக்குவான் நாடி சீலவானவர் முனிவரைச் சிந்தனை செய்த சீதரத் தனிப்பண்ணவன் சிந்தனை தேறி ஆதபத்தினர் பரிமுகர் வசுக்கள் அன்னையர்கள் ஏதமற்றிடும் விஞ்ஞயருபணரோடு இயக்கர் மாதிரத்தவர் யாவரும் விரைந்து உடன் வந்தார் மதியும் ஏனைய கோள்களும் கணங்களும் வான் தோய்ப் பொதியமேயவன் ஆதியாம் பொருவில் மாதவரும் விதி புரிந்திடு பிரமர் ஒன்பதின்மரும் வியன்பார் அதனை ஏன் தியசேடனும் உரகரும் அடைந்தார் இன்ன தன்மையில் அமரரும் முனிவரும் எய்தர் தம்மொடும் செங்கண்மாள் கையிலேயடைந்து முன்னர் வைகிய நந்திகள் முறையின் உய்திடப்போய் தன்னையே தனக்கு ஒப்பவன் பொன்கழல் தாழ்ந்தான் பொன் திருப்பதம் இறைஞ்சியே மறை முறைப் போற்றி நிற்றலும் சிவனருள்கொடைய நோக்குரிய நீவு எை வைகளும் இல்லதோற் தளர்படும் எம்பால் உற்றது என் கொலோ என்றலும் மாலிவை உரைப்பான் இறைவா நின் மகன் ஈண்டு உருபோதனை மறைமுதல் பதவான் பொருள் கெட்டலும் அருகிலான் உற அன்னவன் தன்னை முன் சிறை சிட்டியும் செய்கின்றான் கந்தவேளக் கஞ்சனும் ஐயனின் அவன் வல்வினை ஊழினால் அந்த மில்பகல் ஆள் சிறைப்பட்டுளம் நொந்து வாடினன் ஆக்கமற்றாய என் தன் சிறையினை நீக்கு ஹென்று நிமலனை வேண்டலும் தேக்கும் மண் பெற்றிலாதன் நச்செம்மலை நோக்கி ஒன்று நுவலுதல் மேயினா குடுவைச்சம் கையினானை குமரவேல் இடுவித்தான் சிறையென்றனர் ஆண்டினி கடிதில் சென்று நம் கட்டுரை கூறியே விடுவித்தே இவன் மீழ்க எனச் சாற்றினான் எந்தை அன்னது இசைத்தலும் நன்று நந்தியக்கணம் நாதனைத் தாழ்ந்து போய் அந்த மற்ற அடல் கணம் சூழ்தர கந்தவெற்பில் கடிநகர் எய்தினான் எருளுடைத்தனியேற்று முகத்தினான் அறுமுகத்தன் அமர்ந்தனிகேதனம் குறுகி மற்றவன் கோலம் அலர்ப்பதம் பணிந்து ஏத்தி மொழிகுவான் கடிகொள் காப்பினை எம்பிரான் விடுதல் கூறி விடுத்தனன் தடைபடாதவன் தன் சிறை நீக்குதி குடிலை அன்னவன் கூறற்கு எளியதோ கூரற்கு எளியதோ என் முன்னன் இளையவன் சீரியே அன்ன ஊர்தியரும் சிறை நீக்கலன் நின்னையும் சிறை வீட்டுவன் உன்னி ஏகுதி ஒல்லையில் என்றலும் வேறது ஒன்றும் விளம்பிலனஞ்சியே ஆறு மாமுகத்து அண்ணலை வந்தியா மாறு இலாபெள்ளி மால்வரை சென்றனன் ஏறுபோல் முகம் எய்திய நந்தியே மை திகழ்ந்த மணிமிடற்று அண்ணல் முன் வீதனுச் சென்று மேவி அவன் பதம் கை தொழு நின்று கந்தன் மொழிந்திரும் செய்து செப்பச் சிறுநகை எய்தினான் கெழுத கைச் சுடற்கேசரிப்பீடமேல் விழுமிதுற்ற விமலன் விரைந்தெழியி அழகுடைத்தனதாலயம் நீங்கியே மழவிடைத்தனிமால் வரையேறினார் வந்த முயில் புரை வண்ணனும் கிண்ணம்பயில் கேசரோர் நன்னர் குண்டிடு நாகரும் நற்றவர் எண்ணரும் தொழுது எந்த பின் ஏகினார் படை கொள் கையினர் பல்நிற காழக உடையர் தீயின் உருகள் கெழு சென்னியர் இடிகொள் சொல்லினர் எண்ணரும் பூதர்கள் புடையில் இண்டினர் போற்றுதல் மேயினார் இணைய காலை இணையவர் தம்மொடும் வனிதை பாதியன் மால் விடை ஊர்ந்துராய் புரிதவெள்ளியம் பொற்றை தணந்து போய் தனதுமைந்தன் தடவரை எய்தினான் சாற்ற அரும் திரள் சண்முக எம்பிரான் வீற்றிருந்த வியன்னகர் முன்னூறாயேற்றி நின்றும் எழிந்து பின்னோரெலாம் போற்ற முக்கண் புரிதன் உள் போயினான் அந்தி போலும் அவர் சடைப்பண்ணவன் கருணையோடு ஏகலும் எந்த இவந்தனன் என்று எழுந்து அங்க அவன் வந்து நேர்கொண்டு அடிகள் வணங்கியே பெருத்த தன் மணிப்பீடிகை மீமிசை இருத்தினாதனை ஏழுலகு இன்றிடும் ஒரு திமைந்தன் உயிர்ப்புயிராகிய கருத்த நீ வந்த காரியம் யாது என்றான் மட்டுவுலாபு மலரையனைச் சிறையிட்டு வைத்தனையாம் அது நீக்குவான் சுட்டிவந்தனமால் சுரர் தம் உடன் விட்டுடு ஐய என்று இந்தை விளம்பினான் நாட்ட மூன்றூடை நாயகன் இவ்வகை ஈட்டு அன்போடு இசைத்திடும் இன்சொலைக் கேட்ட காலையில் கேழ்கிழர் சென்றிமேல் சூட்டு மவுலி துளக்கினம் சொல்லுவான் உறுதியாகிய ஓர் எழுத்தின் பயன் அருகிலாதவன் ஆவிகள் வைகளும் பெறுவன் என்பது பேதமையாங்கவன் மறைகள் வல்லது மற்ற அது போலுமால் அழகிது ஐயனின் ஆரருள் வேதம் முன்மொழிய நின்ற முதல் எழுத்து ஓர்கிலான் பூசை இயற்றலும் நல்கிய தொழில் சுமத்தினை ஓர்பறம் ஆவிமுற்றும் மகிலமும் நல்கியே மேவுகின்றவியன் செயல் கோடலால் தாவில் கஞ்சத் தவிசூரை நான் மகன் ஏவர்த் எண்ணலன் யாவதும் நின்னை வந்தனை செய்யினும் நித்தலும் தன் நகந்தை தவிர்களாதலால் அன்னவன்றன் அருஞ்சிறை நீக்கலன் என்ன மைந்தன் இயம்பிய வேலையே மைந்தனின் செய்கை என்னே மலரையன் சிறைவிடு என்று நந்தினம் பணியால் ஏகினவின்றதும் கொள்ளாய் நாமும் வந்து உரைத் திடுனும் கேளாய் மறுத்து எதிர் மொழிந்தாய் என்ன கந்தனை கந்தனைவான் போல கழறி நன் கருணை வள்ளல் அத்தனது இயல்பு ஐய அறுமுகத்து அமலன் இதுவே ஆகில் திசை முகத்து ஒருவன் தன்னை உய்திடு சிறையின் நீக்கி ஒல்லையில் தருவன் என்ன பத்தியின் இறைஞ்சி கூற பராபரன் கருணை செய்தான் நன் சிறை ஏனம் நாடுவான் அருளை நல்க தன் சிறை நின்றோர் தம்மை சண்முக கடவுள் நோக்கி முன் சசிறையொன்றிற் முண்டகத் தயனை வைத்த வன் சிறை நீக்கி நம்முன் வல்லை தந்திடுதிரென்றலும் சாரதற்கு சிலவர்கள் ஏகி அம் கண் ஒன்று ஒரு பூழை தன்னுள் ஒடுங்கினன் உரையும் வேதாவன் தலைவிடுத்தல் செய்து மற்றவன் தனைக்கொண்டு ஏகிக் குன்று தொராடல் செய்யும் குமரவேள் முன்னர் வைத்தார் குய்த்தலும் கமலத்தண்ணல் உன் கரம் பற்றிச் செவ்வேள் அத்தன் முன்விடுத்தலோடுமாங்கவன் பரமன் தன்னை மேய்த்தகும் அன்பால் தாழ்ந்து வெள்கினன் நேற்ப நோக்கி எய்த்தனை போலும் பன்னாள் இருஞ்சிரை எய்தி என்றான் நாதனித்தன்மை கூறினல் அருள் புரிதலோடும் போதினன் ஐய உந்தன் புதல்வன் ஆற்றியவித்தண்டம் ஏதமன்றுணர்வு நல்கியானெனும் மகந்தை வீட்டி தீது செய்வினைகள் மாற்றிச் செய்தது புனிதம் என்றான் அப்பொழுது அயனை முக்கண்ணாதி அம்பரமன் காணு முப்புவனத்தின் மேவும் முழுது உயிர்த்தொகைக்கும் ஏற்ற துப்புரவதனை நன்கு தூக்கினை தொன்மையே போய் இப்பகல் தொட்டு நீயேந்தனை எருத்தி என்றான் அருள் உருவாகும் ஈசன் அயற்கு இது புகன்ற பின்னர் முருக வேள்முகத்தை நோக்கி முறுவல் செய்து அருளை நல்கி வருதியால் ஐய என்று மலர்க்கை உய்து அவனைப் பற்றி திருமணி குரங்கின் மீது சிறந்து வைத்திருப்பச் செய்தான் தாமரு குமரன் சென்னி கதுமென உயிர்த்துச் செக்கர் தாமரை புறையும் கையால் தழுவியே அயனும் தேற்றா ஓமென உரைக்கும் சொல்லின் உரு பொருள் உனக்குப் போமோ போமெனில் அதனை இன்னே புகழென இறைவன் சொ எனில் அதனை இன்னே பகல் என இறைவன் சொற்றான் முற்று ஒருங்கு உணரும் ஆதி முதல்வ கேள் உலகமெல்லாம் பெற்றிடும் அவர்க்கு நீ முன் பிறர் உணராதவற்றால் சொற்றதோர் இணைய மூலத்தொல் பொருள் யாரும் கேட்ப இத்தனை எம்பலாமோ மறையினால் இசைப்பது அல்லால் என்றலும் நகைத்து மைந்தைய மக்கருள் மறையின் என்ன தன் திருச்செவியை நல்கச் சண்முகன் குடிலை என்னும் ஒன்று ஒரு பதத்தின் உண்மை குறைத்த நன்புரைத்தல் கேளா அருள் புரிந்தான் என்ப ஞானநாயகநாமண்ணல் அன்னதோரையம் ஆத்தியகம் மகிழ்வியெய்தியம் கண் தன் இளம் குமரன் தன்னைத் தலைமையோடு இருப்ப நல்கி என்னை யாவரும் போற்றிச் செல்ல தொல்நிலையமைந்து போந்து தொல்பெறும் கையிலை வந்தான் முன்புவரும் அயன்மால் தேவர் முனிவரை விடுத்து முன்னோன் தன் பெறும் கோயில் புக்கான் தாவில் சீர்கந்த விற்பில் பொன்புனை தவிசின் ஏறி புடைதனில் வயவர் போற்றையின் பொடுகுமருமூர்த்தி எனது வீற்றியிருந்தான் என்றே ஆங்குரு குமரப் புத்தேள் அருமறைக்கு ஆதியாகி ஓங்கும் எப்பொருட்கு மேலாம் உரையின் உண்மை தீங்கு அற வணங்கிக் கேட்ப சிறுமுனிக்கு உதவி மற்றும் இறைவன் நூலும் படுவினால் உணர்த்தினான்